இரண்டு ஜனாசாவை பின்தொடர்வது மூன்று தும்மிவருக்கு பதில் கூறுவது நான்கு பலவினருக்கு உதவி செய்வது ஐந்து அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது ஆறு சலாம் கூறுதலை பரப்போது ஏழு சத்தியம் செய்தவருக்கு அதனை நிறைவேற்ற உதவி செய்வது அதாவது நல்ல விஷயத்தில் புகாரி ஆறு இரண்டு மூன்று முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு